நற்றி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் பேசுற இன்னைக்கு நாம அறிவோம் அஞ்சல் தலையில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா அஞ்சல் தலையும் அதுல இருக்கிற படம் அதாவது இமேஜ் அதை பத்தின தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த அஞ்சல் தலையில இருக்கிற படத்தை பத்தி என்ன தகவல்கள் இருக்க போகுது அதுதான் நினைக்கிறீங்க இந்த படத்திலையும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு அது என்னன்னா ஆரம்ப காலத்தில அதாவது அஞ்சல் தலை வெளியிட்ட சமயத்தில எல்லாம் அதுல இருந்த படங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஜென்ரல் சப்ஜெக்டாத்தான் இருக்கும் அந்த அஞ்சல் தலையில பாத்தீங்கன்னா ஏதோ ராஜாவோட படம் இருக்கும் இல்லாட்டி ராணியோட படம் இல்லாட்டி ஒரு அந்த நாட்டோட பிரசிடன்ட் இல்லாட்டி பெரிய பொலிட்டிக்கல் ஃபிகர் அதாவது அரசியல்வாதியோட படம் தான் வந்து ஜெனரலாகவே இருந்துட்டு இருந்தது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பென்னி பிளாக் ஆயிரத்தி எட்நூத்தி இந்த அஞ்சல் தலையில அந்த இங்கிலாந்து நாட்டோட மகாராணியோட இமேஜ் தான் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாம்ப்லையும் அந்த காலகட்டத்தில்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 இந்த பத்து ஸ்டாம்ப்ல மூணு ஸ்டாம்ப்ல வந்து அந்த நாட்டோட ஜனாதிபதியான ஃபிராங்க்லிங் அப்புறம் ஜார்ஜ் வாஷிங்டன் அண்ட் அப்புறம் அப்ரஹாம் லிங்கன் அவங்களோட இமேஜ் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க மேலும் மூணு ஸ்டாம்ப்பில் வந்து இந்த நம்ம லெட்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு உபயோகிக்கிற குதிரை அப்புறம் வந்து லோக்கோமோட்டிவான ட்ரெயின் அப்புறம் வந்து ஸ்டீம் ஷிப்பு அத வந்து பிரிண்ட் பண்ணிருந்தாங்க அஞ்சல் தலையில பிரிண்ட் பண்ண இந்த மூணு இமேஜுக்கும் மக்கள் கிட்ட பலத்த எதிர்ப்பு அந்த டைம்ல ஆனா காலப்போக்கில் வந்து மக்கள் வந்து அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அமெரிக்கால அஞ்சல் தலையில பிரிண்ட் பண்ண இந்த இமேஜ் உலக அளவுல பெரிய மாற்றத்தை உண்டு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 இல்லாட்டி ரேட் சேஞ்சஸ்க்காக இருக்கும் அப்புறம் வந்து சில சமயம் வந்து ஸ்டாம்பு தீந்து போச்சுன்னா வேறு ஸ்டாம்ப் பிரிண்ட் பண்ணும்போது வேற ஒரு இமேஜை வந்து ப்ரிண்ட் பண்ணி வெளியிட்டுருந்தாங்க அப்புறம் சில சமயம் பார்த்தோம்னா இந்த மாதிரி சில குறிப்பிட்ட இமேஜஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து திரும்ப திரும்ப டிமாண்டு ஜாஸ்தி இருக்கும்போது அந்த மாதிரி இமேஜஸ்ஸை வந்து அந்த அஞ்சல் தலையில் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு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 அதனால், அதுல பிரிண்ட் பண்ற இமேஜஸும் கவர்மெண்டோட பர்மிஷன் இல்லாம யாரும் வந்து ரிலீஸ் பண்ணவே முடியாது ஆனா, இதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டுது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இந்த மாற்றம் வந்து கொண்டு வந்தாங்க எப்படி அப்படின்னா அஞ்சல் தலையில் பிரிண்ட் பண்ற இமேஜஸ்ல செலக்ஷன் பண்றதுல மக்களும் பங்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு